ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் विरिवाह பார்த்துனு வரோம் அதில் அடுத்ததாக ஸ்ராத்தத்தில் ரெண்டாவது பிரதானமான பிராமண போஜனம் அப்படிங்கிற இடத்துல இலையில அத்தனை வஸ்துக்களையும் வச்சு தத்தம் பண்ணின பிறகு ஆபோஷணம் போடுற சமயத்தில் நாம் ஒரு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த ஸ்லோகம் வாயு புராணத்திலேயும் அக்னி புராணத்திலேயும் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் ஸ்ராத்தத்தில் ஈசான விஷ்ணு கமலாசன கார்த்திகேய வன்னித்ரஜார்க்க ரஜனீஷ கணேஸ்வரானாம் கிரௌஞ்சாமரேந்திர கலசோத்பவ கஷ்யபானாம் பாதான் நமாமி சததம் பிதிருமுக்திஹேதூன்னு அப்படின்னு சொல்லி நாம் நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா பதினான்கு விதமான பாதங்களை சொல்கிறது விஷ்ணுபாதம்னு கயேல இருக்குதுன்னு சொல்கிறோம் அது நமக்கு பிரசித்தமாக தெரியது அதுபோல் பதினான்கு விதமான பாதங்கள் இருக்குது நம்ம தேசத்தில் அந்த பதினான்கு விதமான பாதங்களையும் தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறதான ஸ்லோகம் இது என்ன பதினான்கு விதமான பாதங்கள் அப்படின்னா ஈசான விஷ்ணு கமலாசன கார்த்திகேயா ஈசான பாதம் அதாவது ருத்ரபாதம் விஷ்ணுபாதம் கமலாசன பாதம் அதாவது ப்ரமபம் கார்த்திகேயம் வநித்தயபா அதாவது காருகா தஷிணா ஆஹவனீயம் அக்க அதாவது சூரியபா ரஜினீசந்திரம் கணேஸ்வராணம் ணேஸ்வர்பா கிரௌஞ்சபாம் அமரேந்திரபம் அதாவது இந்திரபம் கலசோத்பவபம் அதாவது அகஸ்திய பாதம் கஷ்யபாதம் இப்படி பதினான்கு விதமான பாதங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்கு என்ன பித்ருமுக்தி ஹேத்துன்னு பித்திருக்களுக்கு அத்தனை பித்தர்களுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியதான பாதங்கள் இந்த 14 பாதங்களும் அப்படிப்பட்ட இந்த 14 பாதங்களையும் நமாமி சததம் நமாமி நமஸ்காரம் பண்ணுறேன் உட எப்பொழுதும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் என்னுடைய பித்தர்களுக்கு இந்த பாதங்கள் முக்தியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த ஸ்லோகம் வாயு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு இதில் ஒரு பெரிய சரித்திரம் அடங்கியிருக்கு இந்த பதினான்கு விதமான பாதங்களும் எப்படி வந்தது இது எப்படி பித்ருமுக்தியாக ஆகிறது அப்படிங்கிறதுக்கு வாயு புராணத்திலே ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சரித்திரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் வாயு புராணத்தில் கயா மகாத்மியத்தில் சொல்லப்படுறது இந்த சரித்திரம் அதாவது ஒரு பெரிய அசுரன் இருந்தான் ஒரு சமயம் பெரிய உருவம் அவனுக்கு நூறு அடி ஒயரம் அறுபது அடி அகலம் அப்படி உள்ள பூதாக்காரமாக ஒரு பெரிய பலிசா பலசாலி ஒரு அசுரன் இருந்தான் அவனுக்கு கயாசுரன் பெயர் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது என்னென்னா எல்லோரும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு எல்லோரும் போகிறா எங்கே போகிறான்னு பார்த்தால் சில பேர் க்ஷேத்திரங்களுக்கு போகிறா சில பேர் நதிகளை தேடிண்டு போகிறா புண்ணிய நதிகளை தேடிண்டு போகிறா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த புண்ணிய நதிகள் இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் அவ்வளவும் நம்ம பொறுப்பில் வச்சுட்டால் நம்மை தேடிண்டு எல்லோரும் வருவா அப்படின்னு நினச்சா அப்படி நினச்சிண்டு இதற்காக என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணி ஒரு தபஸ் பண்ணுவோம்னு ஒரு இடத்த தேர்வு பண்ணுறான் கோலாகலம் அப்படிங்கிற ஒரு சின்ன மலை ஒரு மேடான பகுதி அங்கே போய் உட்காரான் கோலாகலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதும் சண்டை சச்சரவாகவே இருக்கும்னு அர்த்தம் கோலாகலகா அப்படின்னா எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருக்கிற இடம்னு அர்த்தம் அது மாதிரி உள்ள ஒரு இடத்துல தபஸ் பண்ணுறான் ஏன் அப்படி தபஸ் பண்ணுறான் அப்படின்னா சீக்கிரம் பலன் வர்றதுக்காக ஏகஸ்தபோ திரத்யாஜி அப்படின்னு நான் முன்னோர்கள் காண்பிக்கிறேன் அதாவது தபஸ் பண்ணுறதுன்னா ஒருவனாக தபஸ் பண்ணணும் ஏன் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான்னா அவன் எதாவது பேச்சு கொடுத்துட்டே இருப்பான் அந்த பேச்சில் நம்முடைய கவனம் போயின்ண்டே இருக்கும் அப்போது ஜபத்தில் நமக்கு ஈடுபாடு குறையும் அதையினாலே தான் ஏகாந்தமாக வேறு சப்தமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணணும் துரத்தியாயி படிக்கிறான் அப்படின்னா தனியாக படிக்க விடாது இன்னொருத்தரை வச்சு படிக்கணும் ஏன்னால் நாம் படிக்கிறது சரிதானா அப்படின்னு இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தால் தான் அது நமக்கு சரியானபடி புலப்படும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காள் இவன் என்ன பண்ணினா அவ்வளோ விவகாரங்களும் இருக்கிற இடத்துல தபஸ் பண்ணணும் அதே சமயம் ஒரு விவகாரமும் நம்மை ஒட்டப்படாது அப்படின்னு அந்த இடத்த தேர்வு பண்ணினான் தீவிரமாக தபஸ் பண்ணுறான் அந்த மேடில் உக்கன் ஒரே பேச்சு சத்தமாக இருக்குது தகராறாக இருக்குது ஆனால் எந்த ஒரு ச எந்த ஒரு விவகாரமும் அவனை பாதிக்கலை அசுரர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாள் தீவிரமாக உக்ரமாக பண்ணுவாள் அது மாதிரி இந்த கயாசுரன் தபஸ் பண்ணினான் யாரை நோக்கி தபஸ் பண்ணினான்னா அத்தனை தேவதைகளையும் உத்தேசித்து தபஸ் பண்ணுறான் அத்தனை தேவதைகளும் இப்போ என்னிடத்துல வரணும் அப்படின்னு தபஸ் பண்ணினான் தேவதைகள் பார்த்தா இவன் எதற்காக தபஸ் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு பிரம்மாவையும் கூட அழிச்சிண்டு பரமேஸ்வரனோடு கூட அந்த கயாசுரன் இடத்துல வந்து கூப்பிட்டா கயாசுரான்னு கூப்பிட்டா அவன் கண்ணை திறந்து பார்த்தான் எதற்காக நீ தபஸ் பண்ணுற உனக்கு என்ன வரம் வேணும் கேளுண்ணா அப்போது அவன் சொன்னான் அத்தனை தேவதைகளும் வந்திருக்கே விஷ்ணு வரலையே இன்னும்னு பகவானும் வரணுப்போ கருடர் மேலே ஏறி பகவானும் வந்தால் நான் வரம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே தேவதைகள்லாம் பகவான் விஷ்ணுவரிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி ஒரு அசுரன் தபஸ் பண்ணுறான் எதற்குன்னு தெரியல நீங்களும் வரணும் அப்படின்னு பகவானை கூப்பிட பகவான் கருடாரூடராக அங்கே வர அங்கே வந்து அவனிடத்தில் நிற்கு பகவான் பேசுகிறார் எதற்கப்பா அவன் நீ தபஸ் பண்ணுற உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அப்போது அந்த கஜாசுரன் சொன்னான் எல்லோரும் புண்ணிய நதிகள் புண்ணியக்ஷேத்திரங்களை நோக்கி போகிறா அவ் இந்த பாரத தேசத்தில் உள்ள அத்தனை புண்ணிய நதிகளும் என்னை சேர்ந்ததாக ஆகணும் என்னிடத்துலேயே வரணும் அத்தனை புண்ணியக்ஷேத்திரங்களும் என்னிடத்துலேயே வரணும்னு வரம் கேட்டான் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டும் எல்லோருமாக கிளம்பி போயிட்டா தேவதைகள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அத்தனை நதிகள் அத்தனை புண்ணியக்ஷேத்திரங்களும் இனி என்னை சேர்ந்ததுன்னு கர்வம் அவனுக்கு என்ன பண்ணினால் தன்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் இந்த புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்ண சொல்லி புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு வர சொல்லி அத்தனை பேரையும் பிரம்மலோகத்துக்கு அனுப்புறான் ஆனால் அத்தனை பேரும் பாபகர்மாக்கள் செய்தவர்கள் துஷ்டர்கள் அத்தனை பேர்களும் பிரம்மலோகத்துக்கு போகிறத பார்த்துட்டும் தேவதைகளுக்கு இந்த புண்ணிய பாபம் பண்ணினவர்கள் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டுதே இப்படி ஒரு சிரமம் வந்துவிடத்தேன்னு எல்லோரும் விஷ்ணுவனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பகவானிடத்துல கேட்குறா என்ன கேட்குறாங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்